திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ள உறவு பெண்களுக்கும் குழப்ப நிலை ஏற்படும் என பயப்படாத நிலையில் அந்நிய பெண்களுக்கும் ஓர் ஆண் சலாம் மற்றும் இதே நிபந்தனைகளுடன் அந்த பெண்களும் ஆண்களுக்கு சலாம் கூறுவது